யாராவது சோர்ந்து உட்கார்ந்துருக்கதை பார்த்தா என்ன பேட்ரி சார்ஜ் போயிடுச்சா அப்படின்னு கேட்போம்ல ஆனால் இவர் ஆட்டோமொபைல் துறைக்கே சார்ஜ் கொடுத்தவருங்க ஆனால் ஒரு சார்ஜ் கொடுக்கும்போது சில பேருக்கு ஷாக் கிடைக்கும்ல இவரனால் அமீரகம் வளைகுடா நாடுகளுக்கெல்லாம் ஒரு சின்ன ஷாக் வந்தது இவரை பற்றி சுருக்கமாக சொல்லணுன்னா யுத்தம் இல்லாத உலகம் இருக்கோ இல்லையோ இவரனால் சத்தம் இல்லாத ஒரு உலகம் உருவாக போகுது இன்னொரு செய்தி சொல்கிறேன் யாருக்காவது செவ்வாய் தோசை இருந்ததுன்னா இவர்கிட்ட போங்க இவர் அந்த தோசத்தை உங்களுக்கு சரி பண்ணித்தருவார் என்னது எப்படியா கேளுங்க சொல்வார் ராம்குமார் ஒரு சூழலியல் ஆதரவாளர் தொழிலதிபர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஏதாவது புதுமையை நிகழ்த்த வேண்டும் என்ற ஒரு துடிப்புள்ள இளைஞர் இவர் பேர் வந்து ஆலன் மஸ்க் அப்படின்னு பேரு ஏ எல் ஓ என் எம்யூஎஸ்கேன் மஸ்க் அமெரிக்காவை சேர்ந்தவர் தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவர் ஆலன் மஸ்க் அப்படின்னு சொல்றதை விட இவருடைய நிறுவனத்தின் பேரை சொன்னால் உங்களுக்குலாம் அவரை பற்றி நல்லா தெரியும் டெஸ்லா மோட்டார்ஸ் அப்படின்ற நிறுவனத்தினுடைய முதன்மை செயல் அல்லது தலைவர் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆட்டோமொபைல் தொழிலர் உள்ளவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு சொல்றேன் இரண்டாயிரத்தி ஐம்பதுகளில் அதாவது இப்போ இரண்டாயிரத்தில் பிறந்தவங்க இரண்டாயிரத்தி பத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இல்லை இரண்டாயிரத்தி இருபதில் பிறக்க போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக திகழக்கூடியவர் இவர் தான் இவராக தான் இருப்பார்ன்றாங்க இந்த 21 ஓராம் நூற்றாண்டினுடைய முக்கிய கதாநாயகர்களில் ஒருவர் இவர் அலன் மாஸ்க் இந்த அலன் மாஸ்க் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கார் கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்கிறத விட உருவாக்கியிருக்கார் எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்தியாவிற்கோ உலகிற்கோ புதுமையானது அல்ல எனக்கு தெரிஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ரேவா அப்படின்னு ஒரு கார் வந்து காணாமல் போச்சு ஏன்னா அந்த கார் வந்து ஒரு அறுபதுலேருந்து ஒரு எண்பது கிலோமீட்ரு வரை பேட்டரியில் ஓடக்கூடிய தன்மை கொண்ட கார் பேட்ரி கார்னு சொல்லுவாங்க இப்போ இவர் உருவாக்கியிருக்க கார் வந்து எலெக்ட்ரிக் கார் இது வந்து நானூறு கிலோமீட்ரு வர நிப்பாட்டாமல் போகும் ஒரே நேரத்தில் அப்புறம் நீ பேட்டரி சார்ஜ் பண்ணிங்கன்னா போயிட்டே இருக்கும் இல்லை பேட்டரியை மாற்றிக்கலாம் அது மாதிரியான தன்மை கொண்ட எலக்ட்ரிக் கார் இப்போ என்னன்னா இவருடைய கண்டுபிடிப்பை பார்த்து உலக நாடுகள்லாம் பயந்து போயிருக்கு என்னென்னா ஆயில் எக்கானமி என்று சொல்லப்படக்கூடிய எண்ணெய் பொருளாதார நாடுகள் இப்போ வந்து யூஏஏெலாம் சொல்கிறோம்ல இந்த துபாய் எமிரேட்டுகள் அபுதாபி இது மாதிரியான குவைத் மாதிரி நாடுகள்லாம் எண்ணெயை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்துக்கான அடிப்படை ஆதாரமாக கொண்ட நாடுகள்லாம் எலக்ட்ரிக் கார் வந்துருச்சுன்னா எண்ணெய் விற்பனை குறைந்து போய்விடும் நம்ம நாடு பொருளாதாரத்தில் பின்தங்கிவிடும் அப்படிங்கிற பயத்தில் இருக்கிறார்கள் அவங்க இடத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க இன்னும் நம்ம நாடுகளை பொறுத்தவரையில் நம்மளாம் எண்ணெய் நிறைய இறக்குமதி செஞ்சுட்ருக்கோம் அப்போ நமக்கு இதெல்லாம் ரொம்ப பெனிஃபிட் தரக்கூடியது அதனால தான் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இவி பாலிசின்னு எலக்ட்ரிகல் வெஹிக்கல் பாலிசின்னு ஒரு பாலிசியை உருவாக்கிட்டாங்க நம்மலாம் வெகு விரைவில் எலெக்ட்ரிக் வாகனத்துக்கு மாறணும் ரெண்டாயிரத்து எலெக்ட்ரிக் வாகனத்துக்கு மாறணும் எலெக்ட்ரிக் மோட்டார் அதாவது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எலக்ட்ரிக் கார் அப்படி மாறணுன்றாங்க ரைட் அது ஒரு பக்கம் இருக்கா இப்போ இவரை பற்றி பார்ப்போம் அலண்ட் மஸ்க் ஒரு நல்ல படிப்பாளி நல்ல சிந்தனையாளி இவர் வந்து ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி ஆய்வு பட்டம் பெயர்கொள்வதற்கு அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சி அந்த வாய்ப்பு வந்து சாதாரணமாக எல்லோரும் கிடச்சிடாதுங்க ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி செய்யணும் அப்படின்னா அவ்வளோ சாதாரண விஷயம்லாம் இல்லை அந்த வாய்ப்பு கிடச்சப்பவே அவருக்கு இன்னொரு புதிய தொழில் வாய்ப்பு வந்ததினால இந்த பிஹெச்டி வாய்ப்பை உதவித்தொல்லிட்டு தொழிலுக்குள்ளே இறங்குறார் இறங்கி ஜிப் டூ இஸ் அடைப் பி டூ ஜிப் டூ அப்படின்னு ஒரு கம்பெனியை தொடங்குறாரு தொடங்கி கண்டென்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி ஒரு சிட்டி கைடை உருவாக்குற கம்பெனி அந்த கம்பெனியை வளர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அந்த கம்பெனியை வளர்த்து எடுத்து அப்படி அந்த கம்பெனி வந்து ஒரு ஆயிரத்தி கோடி ரூபாய்க்கு விற்கறாரு விற்று நல்லா பணம் பண்ணுறாரு பண்ணிட்டு திரும்ப ஆயிரத்தி இரண்டாவது கம்பெனி தொடங்குகிறார் அந்த கம்பெனி வந்து எக்ஸ் டாட் பேர் அதில் பேபால் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறாரு ஃபினான்ஷியல் கேட் வேன்னு சொல்கிறோம் அந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா போனதுக்கப்புறம் அந்த கம்பெனியை ஈபேண்ட் இன்னொரு கம்பெனி வாங்கிடுறாங்க பேப்பாவில் வாங்கிடுறாங்க அதில் வந்து இவருக்கு பத்தாயிரத்து கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார் அவ்வளோ விலைக்கு விற்கிறார் அடுத்து மூணாவது கம்பெனி ரெண்டாயிரத்தி மூணில் ஸ்பேஸ் ஒரு கம்பெனி தொடங்குகிறார் அந்த கம்பெனி இன்றைக்கி தெளிவான நடத்திட்டுருக்காரு உலகினுடைய புரட்சிகரமான நிறுவனங்கள்லாம் அதுவும் ஒன்று அதாவது சாட்டிலைட்டை சேட்டிலைட்டை தனியார் நிறுவனம் தயாரித்தல் அப்படிங்கிறது அவருடைய கான்செப்ட் இவருக்கு என்ன யோசனைனா செவ்வாய் கிரகத்துக்கு பொதுமக்களை நம்ம சுற்றுலா அழைத்து செல்லலாமே அப்படின்ற சிந்தனை இவருக்கு அதான் ஒன்லைன் அந்த கம்பெனிக்குரிய ஒன்லைன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கு பொதுமக்களை சுற்றுலா அழைத்து செல்லணுமே அப்படின்ற நோக்கத்தோட தொடங்குறாரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புது புது விஷயங்கள் தனியார் இருந்து நிறைய புது விஷயங்களை சாதிச்சிருக்காரு அறுபது சேட்டிலைட்களை பறக்க விட்டுருக்காரு லோ ஆர்பிட் லெவல் அதாவது பூமிக்கு மேல லோ ஆர்பிட் லெவலில் அறுபது சேட்டிலைகள் பறந்துட்டு இருக்கு இன்னைக்கு அது எதுக்கு பயன்படும்னா இந்த ப்ராட்பேண்டுக்குலாம் பயன்படுது என்ன போனில் பேசுறப்ப நெட்டு கிடைக்கல நெட்டு கிடைக்கல டவர் கிடைக்கலன்றீங்களா அந்த பிரச்சனைலாம் தீக்கிறது எல்லாம் யூஸ் ஆகும் சேட்டலைட் வழியாக நீங்கள் வந்து ஃபோன்லெலாம் அழகாக இன்டர்நெட்டு ப்ராட்பேண்டு எல்லாம் நமக்கு வந்து சுலபமாக கிடைக்கணும்னா இது மாதிரியான சேட்டலைட்டுகளுடைய உதவி நமக்கு ரொம்ப தேவை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தகவல்கள் கே கேட்கறதுக்கு பூமியை சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வானுலகளை என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குலாம் அந்த சேட்டலைட்களுடைய உதவி நமக்கு ரொம்ப தேவை இதை இந்த நிறுவனம் செஞ்சிட்ருக்கு உலக அளவில் இன்றைக்கு ஒரு தனியார் நிறுவனம் அதிக அளவில் ராக்கெட் இன்ஜின்களை தயாரித்திருக்கிறது என்றால் அது ஸ்பேஸ் எக்ஸ் டாட் காம் தான் இந்த நிறுவனத்துக்கு நாஸாவே ஆர்டர் கொடுத்துருக்கு எங்களால் சில விஷயங்கள் பண்ண முடியலைப்பா நீங்களே பண்ணி கொடுங்க அப்படின்னு நாஸாவே ஆர்டர் கொடுத்துருக்கு மிகப்பெரிய கம்பெனியாக வளம் வந்து கொண்டு இருக்கிறது ஸ்பேஸ் எக்ஸ் டாட் காம் இதுக்கடையில் ரெண்டாயிரத்தி நாலில் டெஸ்லா இன்க் அப்படின்ற ஒரு கம்பெனியில் இவர் ஒரு முதலீட்டாளராக சேர்கிறார் பின்னால் ரெண்டாயிரத்தி ஆறில் டெஸ்லா மோட்டார்ஸ்னு மாற்றி இவருக்கு முதன்மை செயல் அதிகாரியாக இருக்கார் ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து இன்னைக்கு தேதி வர ரெண்டாயிரத்தி இருபது வரை அவர் என்னை முதன்மை செயல் அதிகாரியாக இருக்கார் உலகத்திலேயே ஒரு ஆட்டோமொபைல் நிறுவனத்தில் நீண்ட ஆண்டுகள் தலைமை பதவியில் இருந்த ஒரே மனிதர் எலஎன் மஸ்க் அவர் தான் அந்தளவுக்கு பதினாலு பதினைந்து ஆண்டுகள் தலைமை பதவியில் இருக்கார்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து தொடர்ந்து மாறிட்டே இருக்க இண்டஸ்ட்ரி அதில் தலைமை பதவியில் இருக்க ரொம்ப கஷ்டம் அதில் தொடர்ந்து இருந்திருக்கார் இவர் பண்ண மிகப்பெரிய விஷயம் எலக்ட்ரிக் காரை உருவாக்கியது ஆரம்பத்தில் பெரிய தோல்விகள் இவருடைய புரோட்டோடைப் மாடல் நல்லாயிருந்தால் கூட ஆனால் கமர்ஷியலாக பண்ணப்போ நிறைய கஷ்டங்கள் நிறைய சிரமங்கள் இவர் என்ன பண்ணார் முதல்ல ஸ்போர்ட்ஸ் கார் உருவாக்குறது அதை நிறைய விற்கிறது அதுலேருந்து லாபத்தை வைத்து சின்ன கார்கள் உருவாக்குறது அதை நிறைய விற்கிறது அதுலேருந்து லாபத்தை வச்சு இன்னும் சின்ன கார்கள் உருவாக்குறது இதுதான் அவருடைய கான்செப்ட் ரோட் ஸ்டார் அப்படின்ற பேரில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்போர்ட்ஸ் காரை உருவாக்குறாரு ஓரளவு பரவாயில்லாமல் விற்கிது அப்புறம் மாடல் எஸ் அப்படின்ற கார் உருவாக்குறாரு அப்புறம் மாடல் த்ரீ இப்போ மாடல் ஃபோர் வரப்போகுது இப்போ உருவாக்கியிருக்க காரனுடைய சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது மின்சாரத்திலேயே நானூறு கிலோமீட்டர் வரை ஓடக்கூடிய தன்மை கொண்டது பொதுவாக அந்த பேட்டரி ஆப்ரேட்டர் vehicle, அல்லது வந்து சோலார் ஆப்ரேட்டர் வெஹிக்கிள் அல்லது electric ஆப்ரேட்டர் vehicle உள்ள குற்றச்சாட்டுங்கன்னா பிக்கப் ரொம்ப கம்மியாக இருக்கும் சார் பிக்கப் ஃபாஸ்டாக கிடைக்காதுன்னு ஆனால் அதையும் ஒர்க் பண்ணி ஜீரோலேருந்து அறுபது கிலோமீட்டருக்குள்ளே பிக்கப் போகிறதுக்கு வந்து மூன்றை விராண்டிகளை போயிடும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மூன்றை விராண்டிகளில் நீங்கள் அறுபதுக்கு கொண்டு போயிடலாம் வண்டியை அந்தளவுக்கு ரொம்ப அழகான ஃபாஸ்ட் வெகு வேகமாக பிக்கப் பண்ணுறதுக்கான உருவாக்கி வச்சுருக்காரு இந்த கம்பெனியுடைய வளர்ச்சியை பார்த்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உலகினுடைய மிகப்பெரிய ஆட்டோமொபைல் நிறுவனமான ஜிஎம் ஜென்ரல் மோட்டார்ஸுடைய ஒட்டுமொத்த மதிப்பையும் இந்த நிறுவனத்தினுடைய மதிப்பை தாண்டிவிட்டது பங்குச்சந்தையில் அந்தளவுக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது இந்த டெஸ்ட்லாம் வந்தோன்னே பல நாடுகளுடைய பொருளாதாரம் ஆட்டம் கொண்டு இருக்கிறது ஏன்னா இனிமேல் எதிர்காலத்தில் இந்த பெட்ரோல் டீசலுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இனிமேல் உலகம் பூரா இனிமேல் எலக்ட்ரிக் கார் தான் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க எல்லா நாடுகளும் கைகூப்பி இந்த தொழில்நுட்பத்தை வரவேற்கின்றன இதை அவர் செய்திருக்கிற மிகப்பெரிய விஷயம் என்னென்னா இந்த தொழில்நுட்பத்தை ஓப்பன் ஆட்டார் யாரு வேணாலும் இந்த தொழில்நுட்பத்தை எடுத்து எந்த நாட்டில் வேணாலும் தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டாரு அதுக்குள்ளே இவர் ஏற்கனவே பத்து லட்சம் கார்களை இவர்களை தயாரிச்சு அமெரிக்க சந்தையில் ஓடவிட்டிருக்காரு அதான் அதில் மிகப்பெரிய விஷயம் பத்து லட்சம் சந்தைகளை காரில் தயாரிச்சு காரெல்லாம் ஓடுதுன்ற மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதை வந்து நம்மளும் பயன்படுத்தி பார்க்கணும் அப்படின்றா முப்பத்தி நாடுகளுக்கு இந்த காரை ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காரு இந்தியாவுக்கும் வெகு விரைவில் இந்த வருஷம் இந்த கார் டெஸ்லா கார் வந்துடும் இன்னும் கொஞ்சம் வில கூட லட்சம் ரூபாய் ஒன்று தான் கொஞ்சம் கூட ஆனாலும் இது மிகப்பெரிய வரவேற்பை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இவர் இன்னொரு கம்பெனி சோலார் சிட்டி அப்படிங்கிற ஒரு மின்சாரம் இருக்கும் சோலார் எலக்ட்ரிக் பவரை தயாரித்து கார் வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு விஷயத்த உருவாக்கிட்டு அது வெற்றி பெற்றது மிகப்பெரிய வெற்றி இன்னொரு நிறுவனம் ரெண்டு பண்ணி இருக்காருனா தி போரிங் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காரு அதில் தெருவில் இருக்கக்கூடிய போக்குவரத்தை குறைக்கணுன்றதான் அவருடைய நோக்கம் அதனால டனல் உருவாக்குறது அப்படின்ட்டு லாஸ் வேகாஸ் கன்வென்ஷன் சென்டருக்குள்ளேயே ஒரு நான்கு கிலோமீட்டர் தூரத்துக்கு டனல் உருவாக்குகிற வேலையை செஞ்சுருக்காரு அதுக்கு ஒரு முந்நூறு கோடி ரூபா ஆர்டர் வாங்கியிருக்காரு இப்போ பாருங்கள் ஒரு பெரிய மனிதர் கண்டுபிடிப்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் சார்ந்தே பயணிப்போம் பாரு போரிங் கம்பெனி வித்தியாசமான கண்டுபிடிப்புகள் இவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு சுத்தமான பூமியை கொடுக்க வேண்டும் சுற்றுப்புற சூழலுக்கு ஆதரவான ஒரு பூமியை நான் கொடுக்க விரும்புகிறேன் இதான் வாழ்க்கைய நோக்கம் வாரத்துக்கு நூறு மணி நேரம் உழைக்கக்கூடிய அமெரிக்கர் அமெரிக்கர்கள் வாரத்துக்கு நாற்பது மணி நேரம் தான் உழைப்பாங்க வாரத்திற்கு மணி நேரம் உழைக்கக்கூடிய அமெரிக்கர் எதிர்கால இளைஞர்களின் கதாநாயகர் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் பதிவு செய்யப்பட வேண்டிய மிக முக்கிய இன்னவெட்டி புதிய பொருள்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஞ்ஞானி ஒரு அற்புதமான தொழில் முனைவர் இவர் தான் அடுத்த தலைமுறைக்கான கதாநாயகர் இவரை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கொள்ளனா இலன் மஸ்க் அப்படின்ற பேர்ல விக்கிபீடியால பாத்தீங்கன்னா நிறைய தகவல்கள் இருக்கு இவரை படித்து பார்த்து நாமும் தன்முனைப்பு பெறுவோம்